அனைவருக்கும் வணக்கம் தோழன் அமைப்பினுடைய தோழர்களை ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு சில நிகழ்வுகளில் நான் கலந்து கொண்டு எனக்கு கிடைத்த அனுபவத்தில் இருந்து சொல்லணும்னு சொன்னால் ரொம்பவும் ஆக்கபூர்வமான ஆழமான இந்த நோ நான் சென்ஸ் ஆட்டிடியூடுன்னு அந்த அடிப்படையில் அழகாக நிகழ்ச்சிகளை வந்து நடத்திக்கிட்டு வர்றாங்க நானும் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறேன் தன்னாட்சி பற்றிய ஒரு நிகழ்ச்சியில் அந்த ஒரு முறையில் தான் இன்றைய நிகழ்ச்சி அமைஞ்சிருந்தது மதிப்புக்குரிய நம்முடைய டாக்டர் எடிலன் அவர்களும் பேராசிரியர் ஜெயரஞ்சன் அவர்களும் பேசிய இந்த பேச்சு இங்கே வந்து பதிவு செஞ்சுருக்கீங்க தயவுசெய்து இதை வந்து ஆயிரமாக லட்சமாக வந்து உங்களுடைய சமூக ஊடக முகவரிகள் வந்து பரப்புங்க அருமையான பேச்சுகள் ரெண்டுங்க டாக்டர் எழிலன் பேசின விஷயம் தமிழ்நாட்டோட மூளை மூடுக்கெலாம் போய் சேரணும் ஏன்னு சொன்னால் நம்முடைய இந்த இட வரலாறு இடஒதுக்கீடு அப்படிங்கிற சொல்லியே இட உரிமைன்னு அது ஒரு காலகட்டத்துக்கு தேவையான மாற்றம்தான் அப்படி பேசவும் ஆரம்பிக்கணும் ஆனால் இந்த வரலாறு தெரியாததன் காரணமாகத்தான் நம்முடைய சொந்த சகோதரர்கள் யாரெல்லாம் இடஒதுக்கீடின் பயனை முழுமையாக அனுபவிக்கவில்லையோ அவர்கள் மத்தியில் அந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிரான எண்ணத்தை திட்டமிட்டு உருவாக்குவதிலே நம்முடைய எதிரிகள் பெரிய வெற்றியை பெற்றுக்கிறார்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் அதையும் நீங்கள் சமூக ஊடகங்களே பார்க்க முடியும் பச்சையான பொய் இடஒதுக்கீடு அப்படிங்கிறதே வந்து தலித்துகளுக்கு மட்டுந்தான் கொடுக்கப்பட்டதுன்னு பல பிசி இன்னைக்கு நினைச்சிருக்கிறான் ஒரு அவனுக்கு பதினெட்டு இருபது வயசு இருக்கும் அவன் மனசார நம்புறான் இடஒதுக்கீடுங்கிறது தலித்து தான் கொடுக்குறான் நம்ம கிடையாது நம்ம படத்தை எதுக்கு அவ எடுத்து அவனை கொடுக்கணும்னு அவன் நம்புறான் இடஒதுக்கீடால் நாங்கள் வளரவில்லை என்று நம்பக்கூடியவங்க இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி என்னவோ எல்லாரும் மகாராஜாக்கள் போய் வாழ்ந்தது போலவும் இடஒதுக்கி வந்தவுடனே அவங்க கீழே விழுந்துடது போல ஒரு சித்திரம் திட்டம் உருவாக்கப்படுகிறது பேராசிரியர் சொன்னாரு மகாராஷ்டிராவில் குஜராத்தில் ராஜஸ்தான்ல போன்ற மாநிலங்களில் எப்படி வந்து பல இடைநிலை சாதி அதாவது வ வளர்ந்த சாதிகளே கேட்டு போராடுறாங்க அப்படின்னு ஆனால் எனக்கு இடஒதுக்கீடு வேணான்னு போராடக்கூடிய சமூகம் உள்ள தமிழ்நாடு இது எப்படிப்பட்ட பிரச்சாரம் ஜெயிச்சிருக்குன்னு பாருங்க ஒரு நூறு வருஷம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பதினேழு பதினெட்டில் தமிழ்நாட்டில் பார்ப்பன தொடங்கின போது எந்த நிலையில் நாம் இருந்தோமோ அந்த நிலைக்கே திரும்பி வந்துட்டோங்கிற மாதிரியான ஒரு உணர்வு நம்ம எல்லாருக்கும் வந்திருக்கு நூறு வருஷம் கழித்து பேசு பார்க்கும்போது எழிலுன்னு சொல்லும்போது சொன்னார் நம்ம நூறு வருஷம் முன்னோடியாக இருந்தோன்னு ஆனால் ரெண்டே வருஷத்தில் நூறு வருஷம் கீழே அப்படி இழுத்து விட்டுட்டு போன்ற ஒரு உணவு இருக்குது நமக்கு ஏன்னா இந்த சமூகம் ரெண்டு வருஷத்துல பின்னோக்கி போல கடந்த பதினைந்து இருபது ஆண்டு காலமாக எல்லா துறைகளிலும் நமக்கு எதிரான சிந்தனைகள் விதைக்கப்பட்டு விதைக்கப்பட்டு விதைக்கப்பட்டு நாம் நம்ப நாம் நம்ப வச்சிருக்கிறாங்க ஏழாம் அறிவின்னு ஒரு படத்தில் வந்து ஒரு வசன உருவங்கள்லாம் கேட்டிருப்பீங்க இந்த ரிசர்வேஷனால் கெட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம் அது என்ன வரும்னா ரெக்கமெண்டேஷன் கரப்ஷன் கரப்ஷன் ரெக்கமெண்டேஷன் ரிசர்வேஷன் இதெல்லாம் கெட்டு போயிட்டோம் அப்படின்னு ஒரு வசனம் வரும் அந்த இயக்குனர் முருகதாசுக்கிட்ட ஒரு கேள்வி அதன் பிறகு ஏன் நீங்கள் ரிசர்வேஷனை குறை சொல்லி அந்த வசனத்தை வச்சுங்க அப்படின்னு அதுக்கு அவர் சொல்கிறாரு இல்லை இல்லை நான் எழுதும் போது ரெக்கமெண்டேஷன் கரப்ஷன் தான் எழுதியிருந்தேன் அவங்க ஸ் பேசும்போது ரிசர்வேஷனை சேர்த்து பேசுனாங்க ரைமிங்காக இருக்கேன்னு உணர்வு நிலை பாத்தீங்களா எவ்வளவு மறுநாளும் சுமதி ஹாசன்களுக்கு ரிசர்வேஷனை விமர்சனம் பண்ணுவது கிடையாது இந்த முட்டாள்களுக்கு முட்டாள்கள் நாலு அதே செஞ்சா துரோகிகள் சொல்வோம் முட்டாள்தோனத்துக்கு ஒரு முறை தான் மதிப்பு இரண்டாம் முறை சொன்னா அயோக்கியதனம் மூணாம் முறை சொன்னா துரோகம் தமிழ்நாட்டினுடைய நூறு ஆண்டு கால வரலாற்றில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான புள்ளிகளுக்கு எதிராக போர் தொடுக்கக்கூடிய சக்திகள் இன்று உயர்ந்து இருக்குது வளர்ந்து இருக்குதுன்னா நம்மணியிலிருந்து போன துரோகிகளால் தான் வேற யாராலையும் கிடையாது நண்பர்களே ரெண்டு விஷயங்களை மட்டும் நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புறேன் நாம் வந்து சமூக நீதி என்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் அதனுடைய ஒரு முகமாகத்தான் இடஒதுக்கீடுங்கிற உரையை நம்ம பார்க்கிறோம் சமூக நீதி அடிப்படை அண்ணல் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் வந்து அவருடைய அரசியலை சமூக நீதி என்கிற அடித்தளத்தில் வச்சு தான் பார்க்குறாங்க தொழில் திருமாவளவன் பல முறை இதை பற்றி பேசியிருக்கிறார் சமூக நீதிங்கிறது தான் அது அந்த சமத்துவம் என்பது தான் வந்து அடிப்படையான விஷயம் அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் தான் இடஒதுக்கீடு ஆனால் அந்த சமூக நீதி என்கிற ஒரு சமத்துவ கோட்பாட்டை நாம் நடைமுறைப்படுத்தி அதில் வெற்றி பெறுவதற்கு தேவையான இன்னொரு அம்சம் இருக்கிறது அது வந்து அரசியல் அதிகாரம் இந்த சமூக நீதிங்கிற கோட்பாட்டை வந்து அரசியல் அதிகாரம் என்கிற கோட்பாட்டோட இணைத்து சேர்த்து பிடித்த ஒரு காரணத்தினால்தான் தந்தை பெரியாருடைய இயக்கம் மிகப்பெரிய வெற்றியை பெற முடிஞ்சது அவர்கள் ஆளகிற ஆழக்கூடிய எவனாக இருந்தாலும் அங்க போய் அவர் வந்து பேசினார் இங்கிலீஷ் காரணா இருந்தாலும் இங்கிலீஷ் காரணத்தை பேசினாங்க நேருவின் ஆட்சி காலத்துல நேருவிடமும் காமராஜரிடமும் பேசினாங்க அதன் பிறகு திராவிட கட்சிகள் ஆட்சி செய்த போது பெரியாரிஸ்டர்களுக்கு அந்த அரசுகளோடு பேசுவதால் எந்த சிக்கலும் இல்லை ஆக இந்த அரசியல் அதிகாரம் யாரிடம் இருக்கிறதோ அரசியல் அதிகாரம் உள்ள இடத்துல நாம் வரணுங்கிற முயற்சியோடு சேர்ந்தது தான் வெறும் அரசு வேலை வாய்ப்பு அல்ல அது வெறும் அரசு வேலை வாய்ப்பு இல்லை அரசியல் அதிகாரத்தில் பங்கெடுப்பது இங்கே அரசியல் அதிகாரத்தில் வந்து லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியரி மிலிட்டரின்னு நாலு பிரிவு இருக்குது ஒரு பாராளுமன்ற ஜனநாயக சிஸ்டத்தில் இந்தியாவில் அப்படி தான் இருக்குது இதில் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை பற்றி நாம் இன்னும் பேசலை இந்த மூன்று விஷயங்கள்ல லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிகூட்டிவ் ஜூடிஷியரி இந்த மூணுலயுமே உங்களுக்கு பங்கு வேண்டும் என்பது வெறும் வேலை வாய்ப்பு கிடையாது அரசியல் அதிகாரம் அதனால்தான் நம்ம சட்டசபையிலேயும் நாடாளுமன்றத்திலையும் போகணுன்றதுக்காகத்தான் இங்கே வந்து தலித்துகளுக்கு வந்து தனித்தொகுதி முறை உருவாக்கப்பட்டது அப்படி ஒரு முறை உருவாக்கப்படவில்லை என்றால் இன்று ஒருத்தர் பேர் கூட யாரும் தேர்ந்தெடுக்க மாட்டோம் ஒருவர் இருவர் கூட தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க மாட்டாங்க ஆக பிசிகளை பொறுத்தவரையில் அவங்க எண்ணிக்கை பெரும்பான்மை இருக்கிறதுனால வேறு வழி இல்லாமல் சுலபமாக அவங்க மேலே வந்துடலாம் ஆனால் தலித்துகள் எந்த தொகுதியிலும் எண்ணிக்கை பெரும்பான்மையோடு இருக்க முடியாதுங்கிற காரணத்தினால அப்படிப்பட்ட முறை உருவாக்கப்பட்டதால் தான் இன்னைக்கு தொழில் திருமாவளவனோ அல்லது ஜிக்னேஷ் மேமானியோ அல்லது மாயாவதியோ வர முடிகிறது ஆக அரசியல் அதிகாரத்தில் பங்கு என்பது இடஒதுக்கீடு அடிப்படை அரசு வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு என்பதுதான் எக்ஸிக்யூட்டிவ்ல நமக்கு கிடைக்கக்கூடிய அரசியல் அதிகாரம் நிர்வாகத்துறை என்று சொல்லக்கூடிய அந்த எக்ஸிக்யூட்டிவில பிரிவில் நமக்கான அரசியல் அதிகாரத்தை உருவாக்குவதுதான் இந்த இடஒதுக்கீடு அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்கு நிர்வாகத்துறையில் போவதுக்கு நமக்கு படிக்க வேண்டும் என்பதனால்தான் கல்வியிலும் நமக்கு தேவைப்படுது ஆக இடஒதுக்கீடுங்கிற ஒரு விஷயத்தை வந்து நாம் வந்து வெறும் வேலைவாய்ப்பு பிரச்சனையாக அல்லது படிக்கிறதுக்கான சீட்டு பிரச்சனையாக மட்டும் பார்க்க முடியாது இந்த நாட்டை ஆளுகின்ற அல்லது ஒரு ஜனநாயக நாட்டில் ஆட்சி உரிமை யாரிடம் இருக்குன்ற கேள்வியில அனைவருக்கும் அது இருக்குதா இல்லையாங்கிறதோட சேர்ந்தது அது இப்போ மூணாவது ஒரு துறையில் இடஒதுக்கீடே கிடையாது அதனால தான் முதல் அமென்மெண்ட் காலத்திலிருந்து இன்னைக்கு வரையில நாம் தொடர்ந்து தோற்றுக்கொண்டிருக்கிறோம் அது நீதித்துறை ஏன்னா அங்கே வந்து அந்த சிஸ்டம் மாறவே இல்லை மாறுறதுக்கான எந்த எக்ஸ்டர்னல் கண்டிஷனும் கிடையாது இன்டெர்னல் கண்டிஷனும் கிடையாது ரத்னபேல் பாண்டியன் போன்ற ஒரு சிலர் போய் ஒரு சில மாற்றங்களை பண்ணலாம் அவர் இருக்கிறதுனால அது நடக்குது தீபக் மிஸ்ரா மடியா நாளுக்கு என்ன நடக்கும் நீட் நடக்கும் அப்ப அந்த துறையில வந்து உங்களுக்கு வந்து இந்த அரசியல் அதிகாரத்தை வந்து நம்மால் பெற முடியலங்கிறதுனாலதான் இவ்வளவு தொந்தரவும் இருக்குது மிலிட்டரி பொறுத்தவரையில நம்ம நேரடியாக அதை சந்திக்கலன்றதுனால இன்னைக்கு அதை பத்தி நம்ம பேசல ஆக நீங்க இடஒதுக்கீடு அப்படிங்கிற பிரச்சனையை வந்து வெறும் வேலை வாய்ப்பு பிரச்சனையாகவும் கல்வி உரிமையாகவும் மட்டும் பார்க்க அது முக்கியமானது மறுக்கல அரசியல் அதிகாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாகவும் நீங்க பாக்கணும் அந்த இடத்துல தான் இந்தியாவில ஒரு கடந்த இருபது ஆண்டுகள்ல நடந்த மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து வேற வழி இல்லாம இந்த இடஒதுக்கீடுகிற கருத்துக்களை வந்து பல தரப்பினரும் ஏற்றுக்கொள்ள நேரிட்டது பிஜேபி உட்பட ஒரு கேட்டாங்க மண்டல் கமிஷன் பரிந்துரையினுடைய இருபத்தைந்தாவது ஆண்டுபிசிங் அதை கொண்டு வந்த இருபத்தி ஆண்டு குறித்து ஒரு கட்டுரை கேட்டிருந்த போது அந்த கட்டுரையில வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இந்தியாவில மண்டல் கமிஷன் பரிந்துரையால் மிகப்பெரிய அளவுக்கு தனிப்பட்ட முறையில் அனுகூலம் அல்லது பயன்பெற்ற ஒரு நபர் பலன் பெற்ற ஒரு நபர் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அதே கேள்விக்கு மண்டல் கமிஷன் இந்தியாவில் மிகப்பெரிய அளவுக்கு பயன்பட்ட ஒரு தனிநபர் இருக்கிறார் நரேந்திர மோடி தான் அவர் சொன்னார் ஜனதா கட்சியில ஒரு சமயத்தில் வந்த மனமாற்றம் கிடையாது வியூக மாற்றம் என்னன்னா இந்தியாவில் வந்து இந்த பார்ப்பனிய பணியார் சக்திகள் வெற்றி பெறுவதற்கு வந்து ஒரு அரசியல் முன்னணி ஒன்று இருக்க வேண்டும் என்றால் அது வந்து வடநாட்டில் இந்த மாயாவதி முலையாசிங்கே லாலு போன்ற சக்திகள் வளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வெறும் அப்பர் காஸ்ட்டை மட்டும் வச்சு தேர்தலில் ஜெயிக்க முடியாது என்று வரும்போது பிற்படுத்தப்பட்ட சமூகங்களில் ஒரு சில தலைவர்களை வளர்த்து அவர்களை முன்னிலையில் நிறுத்தி வெற்றி பெற வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள் அந்த முடிவுக்கு அவர்கள் தேர்ந்தெடுத்தது நரேந்திர மோடி அவ்வளோதான் ஆனால் அடிக்கடி அவரை சொல்லி ஒரு பிசி ஆனால் என்றைக்கும் அவர் அப்படி உணர்ந்தது கிடையாது தெற்கு நமக்கு தெரியாது வடக்கில் வந்து இருபது வருஷமாக நடக்கிற மிகப்பெரிய யுத்தமே வந்து அங்கே வந்து அப்புறம் கஷ்டிக்கும் சமூகத்துக்கும் வந்து இடைநிலை சமூகத்துக்கு இடையிலான சமூகங்களுக்கும் தலி சமூக இடையிலான மோதல் தொடர்ந்து நடந்து கொண்டு அந்த அந்த அந்த மாற்றம் நிகழ்ந்து கொண்டு அந்த சூழலில் அவர் கிடைச்ச ஒரு லக்கி பிரைஸாக தான் நரேந்திர மோடி எழுச்சி தமிழர்கள் வருகிறாள் இது நான் சொன்னது போல வந்து இந்த அரசியல் அதிகாரமாக இடஒதுக்கீட்டை பார்க்க வேண்டும்கிற ஒரு கருத்து இரண்டாவது ஒரு கருத்தை சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் நாம் மிக சுருக்கமாக தான் பேசணும் அதாவது வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும் நீட் பிரச்சனையாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்கும் அடிநாதமாக நம்ம ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும் அது என்னென்னு சொன்னால் தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட இடஒதுக்கீடு இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் வந்து நம்முடைய கல்வி நிறுவனங்களை நமது அரசமைப்புகளை நமது வேலைவாய்ப்பு முறையை எவ்வாறு வந்து நிர்வகிக்க வேண்டும் அதில் யாருக்கு எவ்வளோ சதவீத இடஒதுக்கீடு இருக்க வேண்டும் என் போன்ற எல்லா விஷயங்களையுமே தமிழ்நாடு அரசு மட்டுமே முடிவெடுக்க வேண்டும் என்கிற ஒரு அரசியல் சாசன ரீதியான உறுதியை நாம் பெற்றாக்க வேண்டும் அதாவது கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் அரசியல் அதிகாரத்திலும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டினுடைய முடிவுகளுக்கு இந்திய அரசு தலை நுழைக்க முடியாத உரிமையை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு அவசியம் முன்ன விட மிக அதிகமாக வந்திருக்கிறது அதைத்தான் நம்ம தன்னாட்சி அதிகாரமாக பேசுகிறோம் முதல் விஷயம் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனி வரலாறு ஒன்று சமூக நீதியில் இது வேறு ஒரு மாநிலத்தினுடைய யதார்த்தத்தை பங்கு பிரதிபலிக்கணுன்ற அவசியம் கிடையாது ஐம்பது நாற்பத்தொம்பது பர்சன்ட்டுக்கு மேலே கூடாது போகக்கூடாது ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலே போகக்கூடாதுங்கிறதுலாம் எந்த அரசியல் சாசனத்திலும் எழுதப்படலை எழுதப்பட்டு இருந்தாலும் எனக்கு அது தேவையில்லை எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய எதார்த்தத்துக்கு தான் நான் கணக்கு எடுத்துக்க முடியும் இங்கே நூற்றுக்கு தொண்ணூற்றி மக்களுடைய பிரச்சனை பற்றி தான் பேச முடியும் உங்கள் மாநிலத்தில் வேறு ஒன்றா இருக்கலாம் ஆக தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி வளர்ச்சி தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த ஜனநாயக வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி சமூக வளர்ச்சியெல்லாம் கணக்கில் எடுத்து பார்த்து இந்த இடஒதுக்கீடு முறையில் என்ன மாற்றங்கள் செய்ய வேண்டும் அல்லது எப்படி இதை தொடர வேண்டும் அதில் ஏதாவது வழி மாற்றங்கள் செய்ய வேண்டி இருக்கிறதா உள் இடஒதுக்கீடுகள் வேண்டுமா வேறு சலுகைகளோ அல்லது வந்து உரிமைகளோ தரப்பட வேண்டியிருக்குமா இது அத்தனையும் தீர்மானிக்கக்கூடிய இறுதிக்கட்ட இறையாண்மை உரிமை தமிழ்நாட்டுக்குத்தான் இருக்க வேண்டும் இந்த தன்னாட்சி கோரிக்கையோட சமூக நீதி கோரிக்கையை இணைக்காவிட்டால் மிகச் சுலபமாக இந்திய அரசு அடுத்து வரக்கூடிய அரசு எதுவாக இருந்தாலும் சொல்கிறேன் அது காங்கிரஸ் அரசாங்கம் வந்தாலும் கூட இந்த விஷயத்தில் அப்படிதான் நடந்துக்குவாங்க யாராக இருந்தாலும் தமிழகத்தினுடைய நூறாண்டு கால இடஒதுக்கீடு பயணத்துக்கு நிச்சயமாக முற்றுப்புள்ளி வைப்பார்கள் அறுபத்தொம்பது இடஒதுக்கீடு இன்னைக்கு ஒன்பதாவது லிஸ்ட்ல இருக்கின்றதுனால அப்பா ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் நினைக்காதீங்க எதை வேண்டுமானாலும் மாற்றக்கூடிய சக்திகள் ஏன்னா ஜனநாயகத்தின் மீதும் அரசியல் சாசனத்தின் மீதும் நாடாளுமன்றத்தின் மீதும் எந்த நம்பிக்கையும் இல்லாத சர்வாதிகார நாட்டை ஆட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எதுவுமே உத்தரவாதம் கிடையாது உங்களுக்கு அப்படிப்பட்ட சூழலில் வந்து இந்த இடஒதுக்கீடு உரிமை என்பதை மாநில உரிமையாகவும் ஏற்றி நம்ம வந்து கருதி அரசியல் அதிகார உரிமையாக எடுத்துக்கொண்டு தமிழகத்தினுடைய தன்னாட்சி கோரிக்கையாக இதை நம்ம மாற்ற வேண்டி இன்னொரு விதமான ஆபத்து இருக்கிறது சரி நீங்க உங்களுக்கு அறுபத்தி இருக்கிறது பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவினுடைய மத்திய அரசு அலுவலகங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பொதுத்துறை அலுவலகங்களில் இருந்த ஒரு வேலை வாய்ப்பு முறை நம்ம யாருக்குமே தெரியாமல் மாற்றப்பட்டது அது என்னென்னு ஒரு காலத்தில் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரையில் வேலை எடுப்பு ஆள் எடுக்கிற விஷயத்தில் இப்போ ஆள் எடுப்புங்கிறது வந்து ரீஜினல் ரெக்ரூட்மெண்ட் என்கிற தான் இருந்தது தமிழ்நாட்டில் வந்து மத்திய அரசில் வேலை எடுக்கிறாங்கன்னா பெரும்பாலும் அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லை தென்னிந்தியாவுக்குள்ளே எடுக்கிறதுங்கிறது பழக்கமாக இருந்தது ஒரு சில துறைகள் தவிர பெரும்பாலுமான துறைகளில் குறிப்பாக ஸ்டாப் செலெக்ஷன் கமிஷன் போன்ற விஷயங்களில் ரீஜனல் ரெக்ரூட்மெண்ட் முறை இருந்தது பிறகு அந்த முறை திட்டமிட்டு ஒழிக்கப்பட்டு இன்னைக்கு எங்கள் இடத்துல வந்திருக்கிறோம் நூற்றுக்கு தொண்ணூற்றஞ்சு தமிழ்நாட்டினுடைய அல்லது கர்நாடகாவில் போனாலே தான் கேரளாவில் போனாலே தான் ஆந்திராவில் போனாலே தான் எல்லா இடங்கள்லேயும் வடநாட்டில் இருந்து வேலைக்கு போகக்கூடிய அந்த ஆட்களை போடக்கூடிய நிலைமை வந்திருக்கு ஆக இது எப்படி வந்தது அப்போ இந்த இடஒதுக்கீடு நம்ம சேர்த்து நீ கேட்கணும் தமிழ்நாட்டினுடைய வேலைகள்ல தொண்ணூறு சதவீத வேலை தமிழ்நாட்டு மக்களுக்கே ஒதுக்கப்பட வேண்டும் என்பதையும் ஆதிக்க ஜாதிக்காரனுக்குதான் ீதியான இடஒதுக்கீடு என்பது அதை நாம வந்து வளர்த்து பேணிகாக்க வேண்டிய கட்டாயம் ஒரு புறம் இருக்கு தமிழ்நாட்டில் உள்ள மத்திய அரசு வேலை வாய்ப்புகள்ல தனியார் வேலை வாய்ப்புகள்ல இப்ப டிஎன்பிஎஸ்சி போற போக்க பார்த்தா தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் வேலை வாய்ப்புகள்ல கூட தமிழர்களுடைய உரிமையை வந்து பாதுகாக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் ஆக இடஒதுக்கீடு இரண்டாவது வருஷன் என்பது முன்னாடி நடந்த போராட்டத்தை விட மிக கடுமையான போராட்டம் சமூகநிதி போராட்டம் என்பது தன்னாட்சி போராட்டமாக அரசியல் அதிகாரத்துக்கான போராட்டமாக ஒரு தேசிய இன போராட்டமாக தமிழர்களின் இறையாண்மைக்கான போராட்டமாக இருக்கிறது இது இன்னைக்கு மட்டுமில்லை பெரியாரும் அண்ணாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு நாற்பத்தேழுல அதே விஷயத்தை தான் நம்ம திரும்பி பேசிகிட்டு இருக்கிறோம் பெரியார் இதை வந்து ஒரு பிராமணோகரசி என்று சொன்னார் அண்ணா இதை ஒரு பனியா ஏகாதிபத்தியம் என்று சொன்னார் அதுதான் நீங்கள் நடந்துட்டு இருக்கு இவர்களிருந்து விடுதலை பெறுவதைத் தோட தமிழருக்கு இவர் வழிகளுங்கிற முடிவுக்கு ஏன் வந்தாங்க அவங்க பல காரணங்களால் பல சூழல்களால் அது முழுமையாக நடைபெற முடியலன்னாலும் கூட இன்னைக்கு இடஒதுக்கீடு பிரச்சனையை சமூகநீதி பிரச்சனையை அதனுடைய முழு பரிமாணத்தோடு முந்நூற்றி அறுபது பார்த்து இந்த விஷயத்தில் நாம் எடுக்க வேண்டிய ஒரே முக்கியமான அரசியல் முடிவு இது ஏன் வீட்டு பிரச்சனை இதில் தலையிட உனக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கிறத நிறுத்தணும் தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி கோட்பாடு தமிழ்நாட்டின் சமூக நீதி திட்டங்கள் சட்டங்கள் எதிலையுமே தலையிடுவதற்கு தில்லிக்கு அதிகாரம் இல்லை என்பதை நாம் மறைந்து சொல்ல வேண்டும் அதே போல இந்திய அளவிலும் கூட தமிழ்நாட்டு போல பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய இந்த இடஒதுக்கீடு போராட்டங்கள் உழைக்க உடைக்கிற மக்களுடைய எஸ்சி எஸ்டி மக்களுடைய போராட்டங்களோடு இணைந்து இதை நாம் செய்ய வேண்டும் எல்லாத்துலேயும் தனிச்சு போராட்டத்துக்காக சொல்லலை இணைந்து தான் செய்யணும் ஆனால் நம்ம உரிமையை வந்து அவர்கள் வந்து கை வைப்பதை நம்ம முடியாது ஏன்னா ஒன்பதாவது பிரிவில் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடை பாதுகாக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட அம்சம் இப்போதும் ஜுடிஷியல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது எப்பொழுது வேண்டுமானாலும் தலைக்கு மேலே தொங்குற அந்த கத்தி அறுக்கப்படலாம் உங்கள் தலையில் வந்து குத்தலாம் அதுக்கு முன்னாடி நாம் சுதாரிச்சுக்கிட்டு சமூக நீதி போராட்டத்தையும் தன்னாட்சி போராட்டத்தையும் சேர்த்தே கொண்டு போக வேண்டும் ரெண்டும் வெவ்வேறு அல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய